நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பேலு அதாவது சிறுநீரக தொற்றை மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க லவங்க பட்டை பொடி அரை தேக்கரண்டி எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை இருவேளை பருகி வந்தால் சிறுநீரக தொற்று நீங்கிவிடும் அதாவது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற நிலை சிறுநீர் பாதையில் அழைச்சி சிறுநீர் பாதையில் எரிச்சல் சிறுநீர் பாதையில் தடை அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நீர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு மீண்டும் சந்திப்போம்